அப்துல்லும் கூறியதாவது நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு காலின் மேல் இன்னொரு காலை போட்டுக்கொண்டு பள்ளிவாசலில் மல்லார்ந்து படுத்திருந்ததை நான் கண்டேன் உமர் அதி அல்லாஹும் அவர்கள் உஸ்மான் அதி அல்லாஹும் அவர்கள் ஆகியோரும் இவ்வாறு செய்பவர்களாக இருந்ததை சாயித் பின் அல் முசையப் குறிப்பிடுகிறார்